நக்கீரர் போன திறமையே சொல்லி பெருமானி புலவரோடு மற்ற நாற்பத்தெட்டு புலவரோடு பெருமானால் தரப்பட்ட வெப்பு நோயை இந்த பொய்கை அல்லவா நீக்கியது நீக்கியது அல்லவா அதனால் நாம் என்ன பண்ணார் தினமும் விடியற் காலத்தில் நாலு நாலரை மணிக்கு பொற்றாமறையில் நீராடி பின்னர் நீரும் ஆடி உள்ளே போய் பெருமான வளம் வந்து பெருமாட்டியை வளம் வந்து வணங்கி வர வேண்டும் என்று ஒரு நீதியை கொண்டாடலாம் யாரு நக்கீரர் நைக்கீரர் ஏன்னா நக்கீரர் வந்து முதல் என்ன நக்கீரை பற்றி இப்ப ரெண்டு வரலாறு படிச்சுட்டோம் ஒன்று என்ன கரையேற்றியது அதுக்கு முன்னால பொற்கொழி அளித்தது அருமை அருமைக்கு என்ன கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் படிக்கணத்தை சொல்லிக் கொடுத்த வரலாறு திருக்குளம் எப்படிப்பட்டது அதான் எப்படி எப்படி எப்படி இருந்தது திருமுறை வழி கூறுக திருமுறை வழி பொற்றாமறையை சிறப்பிக்க நேரம் இல்லை மூசு வந்த பொய்கையும் போன்றதே நல்ல பண்டுகள் மீட்கும்படியாக நல்ல மலர்கள் இருக்கும்படியான நீர்க்குளத்தை போன்றது யாது ஈசன் எந்த இணையடி நீடலே அருமையான பாடல மாசில் வீணையும் மாலை மதியமும்ன்றலும் வீங்கில வேனிலும் மூசு வந்தரை போன்றதி போன்றது எங்கள் பெருமானுடைய திருவடி நிழல் மாசில் வீணையாய் மாலை மதியமாய் வீசு சென்றலாய் வீங்கில வேணிலாய் இவ்வாறு அந்த குளமாய் நீர்த்த தடாகமாய் என்றெல்லாம் சொன்னார் அந்த மாதிரி இருக்கிற பொட்டாமல் அந்த குளத்தில் நீராடி நீரும் ஆடி பெருமானை வளம் வந்து வணங்கி கொண்டிருக்க இருக்கின்ற பொழுது என்ன ஆமா மைய மனத்தான் வந்து வழிபடு நியமம் நோக்கி பையர வாரம் பூண்ட பரஞ்சூடர் மாடக் கூடல் ஐயனும் அணியனாகி ஆக மகிழ்ந்து அவனுக்கு ஒன்று செய்ய அதன் கரு உனை பூத்து திருவுலத்தி இதனைத் தேர்வான் பெருமான் பார்த்தாராம் பெருமான் மாதிரி கருணையில் மிகச்சிறந்த ஒரு ஆர்மில்லை இவரை தான் வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு நெருப்பு பற்றும்படியா சபித்தார் இப்போ இப்படி எல்லாம் வழிபடுகிறான் நக்கீரன் நல்ல ஆன்மா அந்தவா தான் தவறு செய்ததை உணர்ந்து திருந்தி இப்பொழுது அருமையாக நீராடி நீராடி நம்மை வணங்குகிறான் என்று கருதியம் யார் மேல நைக்கீரர் மேல அதனால என்னன்னு கேட்டா மனசுல திருவுளம் பற்றினாராம் என்ன பற்றி திருவிழம் கொள்ளுகிறார் இவனுக்கு இன்னும் தெளிகில அப்படி யோசிச்சு பார்த்தா எல்லாம் நக்கீரர் தேவலான்னா இலக்கணம் அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு கருதினாரான் யாரு பெருமான் அதனால தெளிவில இதனால் ஆய்ந்த நடத்த சொல் வழு சொல் என்பது அருகிலம் அதனால சில சொற்கள் என்னென்ன சொற்கள்ான் தவறற்ற எந்த சொற்கள் தவறுடையனா அவனுக்கு என்ன தெரியல சொல்லு காப்பியத்துல சொல்லதிகாரத்துல கிழவி ஆக்கம்னு இருக்கு அதெல்லாம் படிச்சுட்டான் ரொம்ப காலத்துக்கு முன்னால கிளவின்னா சொல் ஆக்கம்னா அமைத்துக் கொள்வது சொற்களை எப்படி அமைத்துக் கொள்ளணும் எப்படி பேசணும்ங்கிறது தெரியல அவனுக்கு இலக்கணம் தெரியல பாவம் என்று சொல்லி என்ன செய்தாரம் நவைதீர் கேள்வி புலத்தவர் யாரை கொண்டு போதித்தும் இவனு கென்னா மாளித்தனு வளித்த பார்த்தாராம் இவனுக்கு இலக்கண பாடத்தை சொன்னால் தேவல யாரை வச்சு இலக்கண பாடம்னு சொல்றதுங்க ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தது இலக்கணம் படித்தேன்னா மட்டும் போராது இன்னாரிடத்தில் படித்தேன்னு சொன்னாதான் இருந்தது ஒரு காலம் நம்ம காலத்திலேயே சொல்றேன் நம்ம காலத்திலேயே ரொம்ப பழமையான காலம் பல்கலைக்கழகம் எல்லாம் வந்த காலத்திலேயே இப்ப இருக்கிற மாண்புமிகு அன்படகனார் முன்னிருந்த மாண்புமிகு நெடுஞ்செறியனார் இவங்க எல்லாம் அண்ணாமலை படிச்சவங்க பல்கலைக்கழகத்திலே முறையா எம்ஏ எழுதினவங்க தமிழ் படிச்சவங்க சிங்கங்கள் இருந்த காலம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போல தமிழ் அறிவு மிக்கவர்களை கொண்ட பல்கலைக்கழகம் எதுவும் இல்லை நம்ம சென்னை கிடையாது சும் தேர்ந்த பல்கலைக்கழகம் உண்டால் அண்ணாமலை இருந்தார் காசு பிள்ளை இருந்தார் அருணாச்சலம் பிள்ளை இருந்தார் பூராம்பிள்ள ஒரு சொல்லுதிகாரத்தில் தொல்லாப்பித்துல பெரிய வல்லுனர் இவர்கள் இருந்த காலம் இவங்க படித்த காலம் அதனால அருமையான பொற்காலம் படித்தேன் ஊராம்பிள்ள புருஷோத்தமாயர் அவர் நல்லா தேர்ந்தவர் எங்கள் ஆசிரியர்களே இப்பொழுது பாண்டிச்சேரியில் இருக்கிற திருமுறை எல்லாம் பதிப்பித்து வயது முதிர்ந்து இருக்கிற நிலைமையில இருக்கிற டிவி கோபாலையர் என்பவர் அவர் முதிர்ந்தவர் அவ்வளவுதான் பேசப்படாது சார் நான் மூணு எம்ஏ எம்மே அது ஆடும்மேனு கத்துற மாதிரி தான் படான் ஆனாம எம்ஏவே அல்ல எம்மே இந்த மூவர் தான் சார் ஐயா படிச்சா தொழுகாப்பிய அவங்க கிட்ட படிச்சு அப்படி அப்படி சிங்கங்கள் அந்த சிங்கங்கள் எங்க ஆசிரியர் பெருந்தை ஒருவர் தான் இருந்திருக்கிறது நேற்று முன்தினம் கூட நம்முடைய தருமபுரத்துல குரு பூஜை தொடங்கித்தாங்க அது இந்த ரெண்டு மாதம் ரொம்ப சரியான காலங்களுக்கு திருப்பனந்தாள் குரு பூஜை காலம் அங்க திருமணத்துல வந்த காலம் சேர்க்கிறார் விழா வந்து இதுக்கு முன்னிருந்த அடைஞ்சு போனோம் சுவாமிகளுடைய குரு பூஜை விழா அங்கேயும் விழா அப்படியே அப்படியே பின்னுது அதுல எப்படி இடையில தான் அங்க பிரித்து வரோம் அருமையா தருமபுர நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுங்க இயா முந்தா நாள் ஆசிரியரும் மாணவருமா அப்படின்னு சொல்லிட்டு மூவர் தேவாரத்தில் வழிபாடு அப்படின்னு அவருக்கும் திருவாசகத்தில் வழிபாடு என்று எனக்கும் கொடுத்துட்டாரு என்ன அப்படிப்பட்ட ஆசிரியர் எல்லாம் இருந்ததுனால ஏதோ கொஞ்சம் ரெண்டு ரெண்டு தெரியறது அல்லவா இல்லைன்னா தெரிய முடியாதுன்னா அப்படி இருக்குங்க அதனால நக்கீரருக்கு யாரை வைத்து பறைஞ்சொல்லாம்னு கேட்டாங்க யூனிவர்சிட்டி இருக்கலாம் சர்ச்சி அது எத்தனை சர்ச்சி இருக்குது அதில் என்ன பிரச்சனை இல்லை சட்டியில் இருந்தால் ஆப்பேல் இருந்தால ஆப்பேல் இருக்கிற மாதிரி சச்சி இல்லையப்போ இல்லவே இல்லை போட்டுது போயிட்டு முருகா முருகா நீங்க அங்கங்கிருக்குள்ள கேட்டாலும் சொல்லுவாங்களே இதை நாங்கள்லாம் இருக்கிறய்யா அதெல்லாம் பெரியவங்க இருந்தாடையா அப்படிம்பாங்க பெரியவங்க இருந்த இடத்துல நாங்கள் எது இருந்து இருக்கோம் தர முருகா முருகா அப்படித்தான் போயிட்டுது என்ன பண்ணுறது ஆகவே நக்கீரதுக்கு எங்கே வந்து யாரை கொண்டு இலக்கண அறிவு கட்டிக்கலாம்னு யோசிச்சாராம் இந்த யோசிக்கும் போதே அந்த கூட இருந்த அம்மைய இருக்காங்கல்ல மீனாட்சி அம்மையை அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்க திருக்குறள் படிக்கவங்களா ஐயப்படாது அகத்தது உணர்வானி தெய்வத்தோட திருக்குறள் நீங்க ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சவங்களை பத்தி பேசல சொல்லாம மனசுல அப்படியே ஒரு குழப்பமாக ஒரு இது இருக்கும்போது ஐயா இது கருதி நீங்களாட்டு இருக்கு என்று சொன்ன தெய்வம் தான் ஐயப்படாது அகத்தது உணர்வானி அவன் சொன்ன பிறகு தெரியல சொல்லாமலேயே அந்த முகத்தை பார்த்த மாத்திரிலேயே இவர் ஏதோ இப்படி இருக்கிறார் ஐயா அப்படித்தான் கருதினீங்க போல இருக்கு அதுதான் கருதுனே நீங்க எப்படி கண்டுபிடிச்சு இல்ல ஐயா பார்த்து அது பார்த்தா அது போல இவருடைய கணவனாருடைய உள்ளத்துல ஏதோ ஒரு ஆய்வு ஏதோ ஆய்வு இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்காரு அந்த அம்மா தெரிஞ்சிட்டாங்க அப்படி இருக்குன்னு மனைவியின் தற்காத்து தற்கொண்டான் பேணி தைசாண்ட சொற்காத்து சோர்விலால் பெண் திருவார் மலர்ல யார் பெண் மாதம் இருந்து அடுத்த மாதம் வியாழக்கிழமை ஐயா அந்த மலர் வந்துட்டு ஐயா ஏட்டா கேக்குறேன் அடுத்த இதழில் கான்கு போட்டா இருந்த அதுக்காக நல்ல அருமை கொண்டாடு என்ன யார் பெண் தற்காத்து தற்கொண்டான் தேனி தகைசார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் அப்போ புடவ கட்டின திருக்குறள் சொல்லிட்டு இருக்கின்ற பாப்பா நான் திருக்குறள் எங்கயோ என் கவனத்துல இருக்கிறிய நான் திருக்குறள் சொல்லிட்டு இருக்கிறேன் அதே போல தேசிய கட்டணம் அது அல்ல எனவே ஆமா இரு கட்சிக்கும் பொதுல வைப்போம் புரியல ஆஹ் இரு கட்சிக்கும் பொதுல வைப்போம் ஆமாமாமா ஆண் என்றாலும் பெண் என்றாலும் திருவள்ளுவர் எங்கேயோ சொல்லி இருக்கார் பெண் நான்கு வேலை செய்கிறது எங்களுடைய பெண்மையும் நான்கு வேதத்தில் வேலை செய்கிறது தற்காத்து ஒன்னு தற்கொண்டான் பேணி ரெண்டு தயசார்ந்த சொற்காத்து மூணு சோர்விலால் பெண் எனவே அனாசின் நான்கு வேதத்தில் வேலை செய்கிறது பெண்மையும் நான்கு வேதத்தில் வேலை ஏ அம்மா எங்க திருக்குறளா என்ன நினைக்கிறீங்க இந்த ஒண்ணாவது உருப்படியா படிச்சா போதுமே படிக்க இந்த தமிழமேன்னு வைக்கிறாங்களே எல்லா இன்னும் சக்தியிலையும் அந்த சட்டியில அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் படிக்கும்படியா ஒரு சிலபஸ் வைக்கப்படாதாப்பா தமிழ்ல எம்ஏ முடிக்கிறவனாவது இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது படிக்கப்படாதா ஜன்னியா பிறந்துடும் ஜன்னியா பிறந்துடும் எந்த யூனிவர்சிட்டியிலையும் ஆமா ஆமா போவாங்களா எனவே இப்ப அந்த அன்னை என்ன பண்ணுகிறார்கள் ஏதோ தன்னுடைய கணவனார் ஏதோ ஒரு நினைத்துக் கொண்டிருக்க சொன்னோன்னே அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம நீங்க ஏதோ ஒன்றை ஒரு மனசுல குழப்பமா நினைக்கிறீங்க அவர் சொல்லலாம் அவன் சொல்லப்படாது ஆமா இறைவன் சொல்லலாம் ஆமா அவனை பற்றித்தான் நினைச்சிட்டு இருக்கேன் அவருக்கு இலக்கண அறிவு போதாது அவரை யாரை கொண்டு பாட சொல்லான்னு நினைக்கிறீங்க போல இருக்கின்றனர் அதே தான் அதை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னாரு அவனருளாலே அவனி அருமை அருமை பாத்தீங்களா அவன் நான் தான் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா இது வரைக்கும் தெரியாம இருக்கீங்களே அப்படின்னு அறிஞ்சானா இருதா அர்த்தம் ஒண்ணி தாளடா உடப்பில அல்லவா ஆனால அது அந்த நாட்டு பெண்ணானதுனால மனவன் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படியே எனக்கு எந்த தெரியும் அந்த திருமுகம் திருமுகத்துடைய குறிப்பு அருகில் இருக்கிற அந்த புண்ணியம் இதனால அப்படியா நினைக்கிறேன் அப்ப வடக்கு உயர தெற்கு தெற்கு தெற்கே கல்யாணம் தெற்கு தாழ வடக்கு உயர்ந்தது அப்ப என்ன செய்தும் அகத்தியனார வரக்கோ அப்ப அவ்வளவு பெரிய தகுதி வாய்ந்த அகத்தியர் அவரை கொண்டே பாடம் சொல்லலாமேன்னு அரியனுக்கு படுது இது பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் இது அறியணும் போற்றி செய்தல் திருவுள்ளம் இருந்தால் சீட்டும் இல்லை வேறு சீட்டு மன்னிக்கணும் அப்படி சொல்லியிருப்பாங்க ஆமா ஆமா அது கூட செய்யறது ஏன் முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க அதுவும் பெண்ணா முருகாம அதுவும் பெண்ணா அப்படி சொல்லிருப்பாங்க அது ஆமா ரொம்ப அருமையான யோசனை அதான் தலை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் அதுக்கெல்லாம் பரிமேலம் தான் உள்ளே இருக்கிறேன் அவங்க உரதான் குப்பேர் பண்ண மாட்டதாம் தற்காத்து எப்படி சார் காக்கிறது இரும்பு கவசத்தால் காத்து ரொம்ப உங்க இருபதாம் நூற்றாண்டு கொண்டாடாதீங்கடாத நீங்க கொண்டாது கொண்டாலும் சரிங்களே மக்கு பயிருடா என்ன துப்பாக்கி மக்கு பொய் விழாரு இப்ப நீங்க எப்படி சார் தற்காக்கிறது போய் பரிமேல்காலில் உள்ள போடா பரிமையில மூர அவன் காலில் போய் விழு விழுந்தா விழுந்தா தெரியும் போட அப்படி எழுதியிருக்கிறான் மனுஷன் உரையின்னா உரையுன்னா எங்க ஆசிரியர் திருவுள்ள அறிந்த உரையாது என்ன பண்ணி பிறகு எனவே அப்பா அந்த மாதிரி சொன்னாலாம் சொன்ன உடனே மிக நருமை அதே நான் தான் நினைச்சிருந்தேன் அது இவ அதைத்தான் நான் நினைச்சேன்னு சொல்லல சில பேர் நீங்க நினைச்சதுதான் நான் நினைச்சேங்கிறது ஏன்னா அவரோட பின் பின் தங்கி இவர் அல்ல அதெல்லாம் போய் அல்லவா அரியனுக்கு வல்ல உங்களுக்கு ஞாபகம் வந்ததுங்கிற மாதிரி அது வந்து சரி அப்படியே செய்வோமி அகத்தியம் இருக்கு இங்க அப்படி மனசால் நினைச்சாராம் ஆமா அவங்க எல்லாம் கடிதம் போடுறதா கடிதம் எல்லாம் கிடையாது கடிதம்லாம் கிடையாது ஏன் விலையடி போச்சு யார் எழுது இனிமே கார்டு தான் சார் ஆமா அது இன்னும் கொஞ்ச நாள்ல கார்டு எல்லாரும் ஆரம்பிச்சா எட்டனா ஆனாலும் ஆகலாம் இப்ப வந்து இப்ப இது சரி எவ்வளவு பெரிய ஆனா யார் ரெண்டு இரண்டு பேர் ரொம்ப காலத்திலுக்கு முன்னே கார்டு தான் பயன்படுத்தியவர்கள் யார் ரெண்டு பேரும் தமிழ் தெரிந்தவர்கள் நல்ல தமிழ் உள்ளம் படித்தவர்கள் ஒருவர் கியாபே இன்னொருவர் மூவா அவசியம் இல்லாம துட்டு செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மூவாவும் கியாபேயும் கியாபே கடிதம்னு சொன்னா மேல லெட்டர் கட்டு கிடையாது லெட்டர் கட்டு மூவா போட்டுக்கவே இல்லையா டாக்டர் முனிவர் தமிழ்துறை பேராசிரியர் அல்லது துணைவேந்தர் மதுரை படம் படுக்கல வெறும் வரதராசன் சென்னை அவ்வளோதான் அவர் கடிதமே இப்படிதான் இருக்கு அதே போல கியாபே கியாபே விஸ்வநாதன் திருச்சி ரெண்டு எட்டு திருச்சி எட்டு ஒரே ஒரு பதில் அவர் இருந்தால் திருச்சி எட்டு இருக்காது எதுக்கு எனக்கு அவ்வளோ செலவு காரில நாலு வரி தான் செய்தியே இருக்கு அதுக்கு என்ன அப்படின்னு நினைத்தவங்க ரெண்டே பேர் ஆனாமா பாத்தீங்களா அவர்தான் திருக்குறள் படிச்சவங்க எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவது ஒரு நூல் இந்த இருபதாம் நூற்றாண்டு கார்டு ஏத்துவாங்கடா அன்னைக்கு நினைப்பீங்க நான் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அரங்கமானவருளானே இனிமேல் தான் நீங்க கார்டு பாருங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல கவரே இனிமேல் செலவாகாது நல்லவா செய்தி இருந்ததுனால இல்ல எட்டு கார்டு வாங்கிப்பிட சிவ சிவன் கற்று எழுதி இதெல்லாம் தெரிஞ்சது கடிதம் ஒண்ணு ரெண்டுலாம் ஆமா அப்படிதான் யாரும் இருக்க போறது போல பொழைக்க வேண்டியதோ கொஞ்ச நாள் காது இருக்க வரைக்கும் அப்புறம் ஏத்துடா பாத்துக்கோ அதுக்கு எனவே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது நம்ம பெருமான் பெருமானுக்கு கடிதம் தான் ஒரு அன்பரை கூப்பிடணுமா என்ன வேண்டுவது இல்லை அதனால நினைத்தாலே அப்படி நினைத்தார் நீங்க பாத்தீங்களேன் நினைத்தேயன் வந்தாய் நூறு வயது எங்கனா கண்டுபிடிச்சீங்க அளவு எங்க தொழிலாளர் மனத்தான் படிச்சுங்க அல்லவா படிச்சுக்களோ இல்லையோ இந்த மண்ணில இருந்ததுனால வந்துட்டது உங்களுக்கு நினைத்தேயன் வந்தாய் நூறு வயது பரவாயில்ல இது நல்லா வேலையா இருக்குது அல்லவா பாத்தீங்களா திரைப்படமும் அதன இந்த கல்லூரியில பாலம் சொல்லி தொலைச்சதுனால வந்த வின அல்லவா இந்த கல்லூரியில பாலம் இந்த மாதிரி சில பாட்டு எல்லாம் அனுப்புற அனுப்புற சொல்லுவதனுடைய அமைப்பு வந்துட்டது ஏன்னா முளைச்சு குழந்தைகளா அப்படி இருப்பது என்ன கேள்வி சொல்லுவோம் பண்ணிட்டு இருக்கிறது அதனால நம்ம கிட்ட கதை அழுக்குது எந்த போகலாம் போடுவோம் சின்ன பிள்ளை கேட்டீங்கன்னா பற்றா சொல்லும் ரொம்ப பற்றா சொல்லும் இட்டுக்கு என்ன தட்டிட்டுங்க சர்ச்சி சார் சர்ச்சி சார் எங்க வீட்டுல மலாபிடி சார் மலாபிடி சார் பாவம் அது சின்ன பிள்ளைத்த அவ்வளவு நல்லா இருக்கு கள்ளங்க அப்படி இல்லாத பள்ளத்தில் அதான் அதனால கூட சொல்றதுன்னா எழுத்து அறிவிப்பவன் இறைவனாகும்னா எலிமெண்ட் ஸ்கூல் ஆசிரியர் தான் இறைவர் கல்லூரி ஆசிரியர் தான் இல்ல ஆமா எழுத்து அறிவிப்பன் இறைவனாகும் நீங்க எல்லாம் கட்டம் கூட்டக்கு பார்த்து சொல்றது இல்ல படிக்கலையா நீ கட்ட வீட்டுக்கு பதில் சொன்னவங்க நம்மளுடைய கல்லூரி ஆசிரியர் எல்லாம் எலிமெண்ட் கோள் தான் பாவம் மூக்கோள் வருதையும் வருவதையும் வச்சுக்கிட்டு அல்லவா அது எங்கடா பாக்குற காக்கா போவது சார் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் புஸ்தாருவான் அப்படி அழைச்சுக்கிட்டு போகணும் அதனாலதான் எடுத்தறிவிப்பவன் இறைவன் ஆகும் கல்லூரி பேராசிரியன் தான் இறைவனாக சொல்லவே இல்லை அதனாலதான் போறவங்க சைக்கிள் விட்டு இறங்க மாட்டேங்கிறான் அதனால இவெல்லாம் பாலுதா தான் போடாட்டு போட சவிக்கு இதெல்லாம் ஒளிப்பதிவு பண்ற இன்னைக்கு நாம ஏதோ விளையாட்டா பேச திருவண்ணாமலையில பல பேர் கொடுக்கப்பட்டு என்ன பெரிய செவிலியர் பானை நடத்துறாங்களா அல்லது அல்லது இது மாதிரி எல்லாம் பேசுவாங்களான்னு செய்யுது இது சவிப்படிப்பெரு நீக்க முடியாது உங்களால போகுது அப்படியே போட்டு போட்டு அல்லவா மிருகா மிருகா அதனால் மிக அருமை அதனால இந்த நினைத்தார் நினைத்தவுடன் அகத்தியர் வந்தார் வந்தவுடனே அகத்தியர் அரியணி அழைத்தது இல்லை நக்கீரன் ஆமா இலக்கணம் தான் கொஞ்சம் சொல்லி முறையா சொல்லி கொடுத்தார் அரியன் எரியமை பணிகோளும் ஆறது கேட்போம் என்ன அங்கு உத்தரவாகுதோ ஆணி வருகிறதோ அது நட அவ்வளவுதான் உடனே ஆசிரியர் அகத்தியர் மாணாக்கர் நக்கீரர் ஒரு தனியாரை இப்படி இருக்கக்கூடாது ஆசிரியமான பாடம்னா தனியார் வகுப்பறைன்னு வரலா வகுப்பறை என்ன நக்கீரர் அப்படி இருக்கிறார் ரொம்ப பழைய காலத்து பையன் பையனா இருந்து அப்படி அவரை வணங்கி பிறகுதான் உட்கார் உட்காருன்னு சொன்ன இருவல் இருவனை இருந்து இன்னைக்கு நல்ல வேலையா அதுதான் இருக்கு எது ஆசிரியர் வந்தா எல்லாரும் எழுந்திருப்பதும் அவர் உக்காருங்கன்னு சொன்ன பிறகு உட்காருதல் இருக்கு பாருங்க இது நன்னுள்ள இருக்கு இருவன இருந்து அவர் உட்கார்றதுக்குள்ள நம்ம உட்காந்து கூடாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சா பார்மாலிட்டின்னு அர்த்தம் ஐயா உட்கார்ந்த பிறகு உட்கார்ந்த அப்படின்னு சொன்ன பிறகுதான் உட்காருங்க ஆகவே அதெல்லாம் அருமையாக நக்கீர பெருமான் அந்த காலத்து மாணவர் ஆனதுனால ஆசிரியரும் உயர்ந்த ஆசிரியர் ஆறதுனால பெருமான் இலக்கணம் எல்லாம் உனக்கு சொல்லணும்னு சொல்லி இருக்காரு அரியன் பெரிய பேரு பெரும் புண்ணியம் உட்கார் உட்கார் இலக்கணத்து சொல்ற பாட்டு போயிட்டு பதினஞ்சு இருபது பாட்டுக்கு மேல தாண்டித்தோம் கதையாகவே சொல்லி இருவகை புற உரை தழி தம்பி ஒரு நூல்னாப்பா அந்த நூலுக்கு முன்னால ரெண்டு பாயிரம் இருக்கணும் என்ன பாயிரம்னா முன்னே உணர வேண்டிய கருத்துக்கள் அது ஒரு நூலை உணர்வதற்கு முன் முன்னுரையாக உணர வேண்டிய கருத்துக்கள் அது எப்படி இருக்கணும் இரண்டு விதமா இருக்கணும் ஒன்று பொதுவா பொதுப்பட இன்னொன்று சிறப்பு அது என்ன சிறப்பு பொதுப்படங்கிறது எங்க எந்த எந்த ஊர்ல எந்த ஒருவன் சொன்னாலும் அந்த ஆசிரியனுக்கு பொருத்தம் எந்த ஊரில் எந்த மாணவன் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் அந்த மாணவனுக்கு பொருத்தமானது அது பொதுநிலை சிறப்புங்கிறது எந்த மாணவன் என்ன பாடத்தை எடுத்துக் கொடுக்குறானோ சிறப்பு பார்த்தீங்களா அப்போ பொதுநிலை என்பது பொது அறம் சிறப்பு நிலைங்கிறது தனி அதாவது எடுத்துக்கொண்ட அமைப்பில் வருகிற சிறப்பு அறம் அது எல்லாவற்றுக்கும் பொருந்துதல் உண்டு பொருந்துதல் உண்டு அப்படி பொதுவாக சொல்லுவதற்கு பொதுப்பாயிரம்னு பேர் சிறப்பாக சொல்லுவதற்கு சிறப்பு பாயிரம் என்று பெயர் அப்படின்னா அதான் இன்னைக்கு வந்து என்ன பொது சிறப்பென பாயிரம் இருவகைத்து என்றெல்லாம் பின்னாலே நூல் பாடியதே அந்த நூல் பாடுதலே இப்போ எல்லாரும் இருக்குது அல்லவா நன்னூலாரு பொது பொது பொதுப்பாயிரம் சிறப்பு ஆயிரம் சொல்லாம் வந்து ஒரே நாள் தெரிஞ்சுக்க முப்பவெதென்ப சார்ந்தவரல் மரவில் குட்டியல் குட்டியல் உகரம் ஆயுதம் குறுக்கம் மூண்டும் தரி என்று சொல்லிட்டு நன்னூலார்தான் பொதுப்பாய்ப்பாய் சொல்லி பின் வந்த ஆசிரியர் அவர் அதெல்லாம் ஒரே ஒரே ஆசிரியர் பொது என்ன சிறப்பு பொதுப்பாயிரம் பொதுப்பாயிரங்கிறது என்னது கோடற் எல்லா நூறுக்கும் இவை பொதுப்பாயிரம் நன்னூல் நன்னூலிதான் அப்ப நூலே நூல் என்ன பெயர் எப்ப எழுதப்பட்டது எப்படி எழுதப்பட்டது என்ற அது நூலை பற்றிய ஒரு குறிப்பு நுவல்வோன் யாரு சொல்லுகிற ஆசிரியன் நுவலும் திறன் எப்படி பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கொள்வோன் மாணாக்கன் எப்படி இருக்கணும் கொள்வோன் திறன் அவன் எப்படி பாடம் கேட்கணும் இந்த ஐந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அப்ப ஒரு நூல்னா எப்படி இருக்கும் முத நூலா வழிநூலா சார்பு நூலா தெரியணும் தொழுநாப்பியம் முத நூலா வழிநூலா வழிநூல் எதனுடைய வடிநூல் அகத்தியத்தின் வடிநூல் அகத்தியத்தை நோக்க நன்னூல் சார்பு நூல் ஆனா தொல் நாற்பியத்தை நோக்க நன்னூல் வடிநூல் சரிதா அண்ணா அப்போ தனக்கு முன்னைய நூல் முதநூல் அது கருத்து வந்தது வடிநூல் அதுக்கப்புறம் அது ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வந்து சார்பு நூல் இந்த முதநூல் முதநூல்ங்கிறது செய்யறதுக்கு யார் தகுதி வாய்ந்தவன் தெரியுமா அண்ணர் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதநூல் ஆகும் இதை சொல்லல சொல்லி வினையின் நீங்க பேரறிஞனாக இருக்கிறவன் அவன் முனைவனால் கண்டது முதனூலாக இறைவனால் செய்யப்பட்டது முதனூல் வினையின் நீங்கியவன் யாரு நாம விளங்கி அறிவுடைய சொன்னார் நாம இவ ஏன் சார் எங்களுக்கு விளங்கி அறிவில்லையா அப்படின்னாரு நமக்கு எல்லாருக்குமே இல்லை நல்ல கதை சார் என் முட்டாளா அப்படி எல்லாம் பாடம் கேட்கணும் மன்னிக்கணும் உங்க திருவடிகளுக்கெல்லாம் வணக்கம் எனக்கும் சேர்த்து சொல்றேன் நம்ம அறிவு எப்படிப்பட்டது ஒருத்தர் சொல்ல தெரிஞ்சுக்கிட்ட அறிவு அதானு இல்லவா சின்ன பிள்ளையிலயே அம்மா என்ன சொல்லியிருக்காரோ அது செஞ்சு எது மாடு சாங்கி போட்டு நெருக்கப்படாது தண்ணீர் வச்சுக்கணும்டா ராஜா தண்ணீர் வச்சுக்கணும் நல்லதா அப்படி சொல்ற அம்மா நாட்டுல வேணும்னு அர்த்தம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வாய்க்கு பிடிச்சிட்டு காப்பி குடிச்சிடும் அம்மாவே உபதேசம் பண்ணிச்சுன்னா அந்த அம்மா அம்மா அன்று அதனால பல்லு வளிக்கிட்டு நெத்தி கிடைச்சிட்டு எங்க வீட்டுல எல்லாம் தாய்ந்தீர் அந்த மத்தியானமும் காலைல வந்தவொடனே காலை நம்பிட்டுலாம் கழுவிட்டு தண்ணீர் வச்சுட்டு வந்து இல்லன்னா எந்திரா போயிட்டு சாதம் கிடைக்காது சாப்பாடு இரண்டாம் மதிக்கு நான் வந்தாலும் இல்ல எனக்கு உணவே வேண்டாம் அதனால அப்படியே பொது உலகம் வந்து சாப்பிடறதுங்கிறது பழக்கம் இன்னைக்கு வர முடியல கஷ்டமா தான் இருக்கும்